சேனை அதிபனாகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு துணிந்தவன் தாவீது டேரிங் டேவிட்ஸ் வாசிக்க வேண்டிய பகுதி ஒன்று சாமுவேல் பதினேழாம் அத்தியாயம் முப்பத்தி ஏழு முதல் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெருசனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான் அப்பொழுது சவுல் தாபீதை பார்த்து போ கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றான் சவுல் தாபீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தற்பித்தான் அவனுடைய பட்டயத்தை தாவிது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான் அப்பொழுது தாவிது சவுலை நோக்கி நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை கலைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றிலிருந்து ஐந்து கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான் பெலிசனும் நடந்து தாவிதண்டைக்கு கிட்டி வந்தான் பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான் பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமுமான சிவந்த மேனியும் உள்ளவனாய் இருந்தபடியால் அவனை அசட்டை பண்ணினான் பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நீ தடிகளோடே என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான் பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவிதை பார்த்து என்னிடத்தில் வா நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான் அதற்கு தாவிது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால் இசரவேல் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அதை அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான் அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாபீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவிது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போற்று அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியல் பட எறிந்தான் அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதால் அவன் தரையிலே முகங்கு விழுந்தான் இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொண்டு போட்டான் தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது இன்றைய மனப்பாட வசனம் ஒன்றியோவான் நான்கு நான்கு உங்களில் இருப்பவர் உலகில் இருப்பவனை விட பெரியவர் இன் யூ ஈஸ் கிரேட்டர் தென் ஹீ ஹூஇஸ் இன் த வேர்ல்ட் கோலியாத்தின் முன் தாவீது இராட்சதன் முன் இளம் கன்று போர் முன் ஆற்றிடையன் வல்லவன் முன் விபரமறியா வாலிபன் சவுல் கொடுத்த போருடைகளுடன் தாவீதுக்கு நடக்கக்கூட முடியவில்லை தாவீதின் அண்ணன் அவனிடம் கோபம் கொண்டான் அரசன் அவனை குறைவாய் கணித்தான் அரக்கன் அவனை சபித்தான் தாவீதின் பலமும் நம்பிக்கையுமோ பட்டயத்தின் மீதும் ஈட்டியின் மீதும் அல்ல கடவுள் மீது இருந்தன நீ வாழோடும் ஈட்டியோடும் வருகிறாய் நானோ நீ இகழ்ந்த இசரவேலின் இராணுவங்களின் கடவுளாகிய படைகளுடைய ஆண்டவரின் பெயரால் உன்னிடம் வருகிறேன் என்று சூளுரைத்தான் நச்சதி அறிவிப்பு பணிக்காய் நாம் புறப்பட்டு செல்கையில் அறக்கர் போன்ற பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஆனால் கலங்க தேவையில்லை கர்த்தர் நம்மோடு இருக்கும் போது வெற்றி நமதே நாட்டில் உருவாகும் குழப்பங்கள் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் இவை எதுவும் நம்மை அசைக்கக்கூடாது விஞ்ஞானம் தொழில்நுட்பம் நவீன இயந்திரங்கள் போன்ற அறக்கரை கண்டு நாம் அதிர்ந்துவிடக்கூடாது சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்கள் ஆக்கிரமிப்புகள் சட்டங்கள் போன்ற கோலியாத்துக்களை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை நாம் துணிந்து இறங்க வேண்டும் தாழ்வு மனப்பான்மைக்கு இடமளிக்க கூடாது டோன்ட் கிவ் பிளேஸ் டு இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நாம் சிறுபான்மையோராயினும் முக்கியமான சிறுபான்மையினரா இவன் தோ ஆர் அ we are a significant minority சிறுமந்தைக்குத்தானே விண்ணக தந்தை இரகரசை கொடுக்கப் போகிறார் பக்தன் பெஞ்சமின் பெர்னாண்டோ என்பவர் சொன்ன வார்த்தைகளை நாம் நினைவிற்கொள்வோம் திருச்சபையை நசுக்குவது அணுவை உடைப்பது போன்றது அத்துமீறும் தெய்வீக வளமைதான் வெடித்து கிளம்பும் கிரஷிங் தி சர்ச் இஸ் லைக் ஸ்மாஷிங் தி ஆட்டம் டிவைன் எனர்ஜி ஹை குவாலிட்டி is released in enormous quantity and with miraculous effects. தாவீது பேசியது சவுலுக்கும அவன் படையினருக்கும் அன்னிய பாசை போல இருந்தது உண்மைதான் அவன் அதை வனந்தரில் கற்றுக்கொண்டான் தனிமையில் தேவனுடன் தடியையும் கவணையும் எப்படி பயன்படுத்துவதென கடவுளையே அவனுக்கு கற்று கொடுத்திருந்தார் ஐந்து கூடங்கற்கள் இருந்தன ஆனால் ஒன்றுதான் தேவைப்பட்டது மீதி நான்கு நாளைய கோலியாத்துக்களுக்கோ இயேசுவின் ஐந்து காயங்களில் இருந்து பீரிட்ட இரத்தம் ஐந்து கண்டங்களுக்கும் போதாதா பயம் வேண்டாம் ஐந்து அரசர்களின் கழுத்துக்கள் மீது நமது கால்களை அவர் வைக்க செய்வார் யோசுவாவிலேயே ஒரு சம்பவம் உண்டு பத்தாம் அத்தியாயம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அவர்களை யோசுவாவின் இடத்திற்கு கொண்டு வந்த போது அவர்களை என்றால் அந்த ஐந்து ராஜாக்கள் தோற்கடிக்கப்பட்ட அந்த ஐந்து ராஜாக்கள் யோசுவா இஸ்ரோவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னுடைய வந்த யுத்த அதிபதிகளை நோக்கி நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துக்கள் மேல் வையுங்கள் என்றான் அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துக்கள் மேல் வைத்தார்கள் அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு செய்தி அது நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திட்டமானதாயிருங்கள் நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்தருக்கு கர்த்தர் இப்படியே செய்வார் என்றான் பயம் என்பது நற்செய்தி பணியில் நம்மை முடமாக்கும் Fear will Evangelistic work. நற்செய்தி அறிவிக்க எங்கும் செல்லுங்கள் என்று ஆணையிட்டவர் என்னும் உங்களுடைய உடன் இருப்பேன் என்று தேவையில்லாமலா சொன்னார் நானும் என் தேவனுமே உலகில் தோல்வி காணாத அணி என்று கூறிக்கொண்டே கூவிக்கொண்டே முன் செல்வோம் My God and I make an அண்ட் team. டீம் எனவேதான் எனது நெடுங்கால நண்பரும் மூத்த மிஷினரியும் ஆகிய பொன்ராஜ் ஐசக் அண்ணன் அவர்கள் அழகான ஒரு பாடல் பாடினார்கள் அதிலே ஒரு கவி திரியின் சேனைக்குள் பாய்ந்தே செல்வோம் ஏதிரியின் கோட்டைகள் தகர்த்தெரிவோமே நாம் ஏதிரியை வீழ்த்திடுவோம் அல்லேலுயா எழுதின பட்டயத்தா எதிரியின் சேனைக்குள் பாய்ந்தே செல்வோம் எதிரியின் கோட்டைகள் தகர்த்தெறிவோமே நாம் எதிரியை வீழ்த்திடுவோம் எதின பட்டையத்தா எழும்பிடுவீர் ஓ வாலிபரே எழுப்பிடுவீர் ஜெய வீரர்களே உங்களில் இருப்பவர் உலகில் இருப்பவனை விட பெரியவர் எங்கள் மகா பெரிய தேவனே தாவீதின் வெற்றி சம்பவத்தில் இருந்து எங்களுக்கு கிடைத்த உற்சாகமான வார்த்தைகளுக்காக உற்சாகமான ஆவிக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஒரு கோலியாத்து என்ன ஆண்டு வர எத்தனை கோலியாத்துக்கள் வந்தால் ஒட்டு மொத்தமாக உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்கள் உள்ளில் இருக்கிற நீர்தானே பெரியவர் ஆண்டு வர கத்தாவே ஒருபோதும் இந்த முக்கியமான சத்தியத்தை நாங்கள் மறந்து விடாது இருக்க உதவி செய்ய யுத்தம் எங்களுடையதல்ல எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணார் உலகத்தில் எத்தனையோ சேனைகள் இருக்கலாம் ஆனால் அந்த சேனைகளுக்கெல்லாம் அதிபதி அதிபர் சேனைகளின் கர்த்தர் நீர் அல்லவோ அந்த நாமத்திலே நாங்கள் எங்கும் புறப்பட்டு சென்று அச்சுறுத்தல்களையும் துன்புறுத்தல்களையும் கண்டு தூண்டு முடமாகி விடாத பிடிக்கும் ஓவிய கடைசியில் எங்கும் சென்று கடைசி மனிதனும் கடைசி மனுஷியும் இயேசு கிறிஸ்துவின் பெயரை கேள்விப்படும் வரைக்கும் அஞ்சா நெஞ்சத்தோடு வீர புலிகளாக நாங்கள் முன் செல்ல கத்தரை உதவி செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் இந்த அருமையான தியானத்திற்காக துதிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் குறிப்பாக வாலிபர்களை கர்த்தாவே நங்கையர்களை கர்த்தாவே ஊழியர்களை கர்த்தாவே தாவீதுகளா நீர் மாற்ற வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் விதாவே ஆமே